الحمد لله السلام على مكهول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آلههم بالله وأصحابهم بالله فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان وعجب بسم الله الرحمن الرحيم يريدون اليوتفي ونور الله بأفواهه والله لتن نوره وللتنه الكاثرون صدق الله والله والعليم ما قال رسول الله صلى الله عليه وسلم الكيح من دان نفسه عبن إما بعد الموت حقم الله صلى الله عليه وسلم ونعيم فريس وفريباليس وفشت ورم الله وكيف وغلو وغلش من دادان صانت من الميليا ست يتودر محمد صلى الله عليه وسلم ورحمه அன்னாரத்தின் பற்றிய சகாபாக்கள் அப்பால் உங்களுக்கு நான் அவசியம் செய்கின்றேன் இத்தவர்கள் சக்தி உயர்வுதான் அவனை பயந்து அஞ்சு நடந்து கொள்வீர்கள் மிகவும் தொழில்நுட்பத்திலும் அறிவிலும் வசதி வாய்ப்பிலும் முன்னேறிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை யாரும் மறுப்படுத்தில்லை அடுப்பங்கரையில் சமைப்பதிலிருந்து சந்திர மண்டலம் செல்லும் வரைக்கும் தொழில்நுட்பங்கள் திறமை அறிவு வளர்ந்து உச்சகட்டத்தை அடைந்திருப்பதை பார்க்கிறேன் ஒரு காலத்தில் கண்டியில் வாழ்ந்த மக்கள் கொழும்பை காணாதவர்கள் இருந்தார்கள் நாகரிகம் தெரிஞ்சவங்க சொன்னால் நீங்க கொழும்புக்கு கேட்டிருக்கிறான்னு கேட்பாங்க இது இப்போதைக்கு முழு செய்த ரெண்டு மூணு மனித சுத்தி வந்துடலாம் அந்த அளவுக்கு கிட்டே செய்யலாம் கலை இங்க ஹைவேல போட்ட அந்த ஹம்பன் தோட்டம் போயிடலாம் முன்னே காமரி அளவு பொங்கலுக்கே போயிடலாம் இன்னும் ஒரு இரு வார்டங்களில் கண்டிக்கு நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் இப்போ ஒரு சின்ன குளிர்திட்டம் போய் நீங்க அங்க போயிருக்கிறீங்களா இங்க போயிருக்கீங்களான்னு கேட்க முடியாது சாதாரண போக்குவரத்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஒரு காலம் இருந்ததாம் வானத்தில் விமானம் பறக்கும் பொழுது சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரோட்ல வந்து ஃபிளைட் போகுதுன்னு கையை தட்டின காலம் இருக்கு ஃபிளைட் போறத குதிரம் பார்த்த காலம் இருக்கு இங்க இருக்கிற மூத்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபிளைட் கொஞ்சம் பணிஞ்சு போயிட்டு உள்ள ஊரே வெளியே வந்து பார்ப்போம் ஒரு கோல் பேசுன்ன பஸ்லே போய் வரலாம் என்ற நிலைமை இருந்துச்சு நிலமை என்ன உலகம் அட்வான்ஸா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு ஹராமான உதாரணம் தான் அவர் பெரிய சடப்பத்தில் ஜாதியா செய்யற மாதிரி முழு ஊரே பேசு அங்க டிவி பாக்க இன்னைக்கு ஒவ்வொரு குழந்த பிள்ள கையிலையும் வந்த இப்படி எல்லா துறைகளிலும் உலகம் அட்வான்ஸா தான் இருக்குது இல்லன்றதுக்கு இல்ல ஏன்னி கனவான்களே எங்க பாருங்களே ஒரு காலத்துல குடத்துல கொண்டாந்து ஊக்கினாங்களாம் அதுக்கப்புறம் ஹவுல் கட்டினாங்க அதுக்கப்புறம் டைல் குடிச்சாங்க அதுக்கப்புறம் குந்தரத்துக்கு கட்டமைட்டு நின்று கொண்டு அடிக்கிற டைம் வைச்சோம் அதுக்கப்புறம் அது கஷ்டம் டெம்பர் வச்சோம் இன்னும் சில நாடுகள்ல அது தமிழ்ல சொன்னால் ஒளி செய்யும் ஒரு ஜலேசியா போன்ற நாடுகள்ல செப்ப துறக்க தேவையில்லை கை கிட்ட குறும்போது ஏன்னா கையை காலம் நீட்டுக்கொள்ளாம லேசியா ஒலி செஞ்சுட்டு வரலாம் கிட்டத்தட்ட நாலு செக் சேர்ந்து ஒரு ஒரு செட் அந்த அளவுக்கு பள்ளிவாசன் நாங்க கிதாபு பார்த்தது எங்களுக்கு நல்ல ஞாபகம் ஓகக்கூடிய காலத்துல பெரும் பெரும் ஒலமாக்களை பத்தி பேசுற நேரம் அந்த அதுல ரெண்டு அலுமாக்கு கிட்டாபம் இந்த அதுல மூணு அலுமாக்கு கிட்டாபம் நாங்க போன ஞாபகம் எப்படி அந்த அதுரத்துல அஞ்சு அலுமாக்கு கிட்டாபம் இன்றைக்கு சாதாரணத்தான் பெரும்பிளால கட்டினா மோர் தன் தேர்ட்டி தௌசண்ட் புக் இன் ஒன்ஸ் பதிமூணாயிரம் கிட்டாபும் சாதாரண ஒரு விஷயம் தேவையா சஜதாண்ட அரபுல டைப் பண்ணி ஒரு என்டர் பண்ணினால் பதிமூணாயிரம் கிட்டாபையும் சுமார் மூன்று அல்லது இரண்டு நிமிஷத்துல தேடி முடிச்சு உலகம் இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கிறது கணித்து இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கள் ஒரு அதாவது ஒரு ஒரு மோட்டார் பைக்ல இருந்து அதாவது ஜீப் வரைக்கும் மொடல் லேட்டஸ்ட் எது லேட்டஸ்ட் எது என்று தேடக்கூடிய காலம் உடுப்பிலிருந்து எல்லாமே அப்படிதான் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு லேட்டஸ் ஆகலாம் உடல் ஆகலாம் காலத்துக்கு காலம் மாறலாம் உண்மைக்கும் மனிதக்கும் உள்ள வித்தியாசம் மாறலாம் இது லேட்டஸ்ட் காலம் என்றதுக்காகவே மனுஷிட மேல் தோல் கைய போட்ட மாதிரி உண்மையான போட உண்மை வாக்கவும் சவுதியும் வித்தியாசம் அப்படிதான் கனவான்களே நான் சுருக்கமாக சொல்கிறேன் காலம் எவ்வளவு மாறினாலும் உலகம் எவ்வளவு மாறினாலும் எவ்வளவு மொடர்னாக வந்தாலும் நவீனமயப்படுத்தப்பட்டாலும் சில விஷயங்கள் மாற இயலாது மாறின் அது முடிவு அழிவா தான் இருக்கும் இதுல பிரதான மாறம் ஒன்று சொல்றது இறை நம்பிக்கை அவ்வாறு மேலே இருக்கிற நம்பிக்கை தானே இது மாறையலாது மார்க்க மாறாது ஆனால் இந்த தபால் இந்த பீரியட்ல பாக்குறோம் கொழும்புலேயும் சிலதான் இந்த இந்த ரெண்டு மூணு மாசம் கூட நீங்க பாத்து சில பேர் இந்த உள் குடுக்கற சித்தத்தை மாத்தணும் பூனையாட்டு கொடுக்க இல்ல இந்த உள்ளியா கொடுக்காம அதை ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பள்ளிக்கு ஒரு மந்திர கேட்ட பொமட்டுக்கு செலவழித்தான் குடிக்கிறதால நாட்டு வியாபாரியமான அநியா செய்ய இன்னொரு குரூப் உள்ளிய குடுக்கிறத விட இன்னைக்கு நிறைய தேவைக்கே அந்த கல்லையை நாலு பொமல் கொடுப்போம் இப்படி சொல்லி சொல்லி சொல்லி மட்ரஸாக்கள் உலமாக்கள் மாணவர்களுக்கு பிள்ளைகளை போட்ட ஆளுங்க வெளியில் தெரிஞ்சாங்க இந்த ஒரு மோட்ட உடுப்பு சீரமைச்சு போச்சு சுண்ணத்தான தாக்கிய குரண்டு பராண்டிடமாய் ஆசி எல்லாம் சீரழிஞ்சு போச்சு இப்ப கதையத்தில் அடி வயசுல கை வைக்கிற மாதிரி கொஞ்சம் மார்க்கத்துடன் சச்ச பண்ண இதுல பிரதானமாக அன்போதர்களே இது பெரிய பணக்கார மகளா இல்ல ஆனா சனத்தொருக்க கூடின மகள் அப்படிதானே கிளம்ப சென்ட்ரல் என்ற நேரம் இதெல்லாம் கூட மிடில் மிடில் கிளாஸ் தரத்துல வாழக்கூடிய ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள கணியத்துக்குரிய கனவான்களே இன்னைக்கு ஸ்ரீலங்கா என்ன தென்பது ஆகப்பெரிய இஷு ஸ்ரீலங்கா இப்ப ஆகப்பெரிய இஷு எல்லாரும் விளங்கிக்கோங்க அறுபது வருஷத்துக்கு மேலான இந்த பௌத்த நாட்டில் அந்த பெரும்பான்மை மக்கள் மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் நீங்க முஸ்லீம்கள் ஆயிரம் வருஷத்துக்கு மேல செலோன்றாங்க எனவே உங்களுக்கு வேற சட்டம் தாங்க வெச்சுக்கோங்கன்னு தந்தது எங்களுக்கு முந்தி வாழ்ந்த நல்லடியார்கள் முந்தி வாழ்ந்த புத்திஜீவிகள் அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக அந்த நல்லவர்கள் போட்டு பேசி எங்களுக்கு எடுத்தாரிட்ட சிறுபான்மை சட்டம் சிறுபான்மை சட்டம் இதுல நீங்க பாருங்க சுயால எங்களுக்கு ஒரு மூணு விஷயத்துல இது பௌத்த நாடா இருந்தாலும் எங்களுக்கு செய்யறதுக்கு உரிமை தந்திருக்கிறாங்க ஒன்று எங்க காணி விஷயம் காணி விஷயம் மரம் பண்ணி பிரிச்சு நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போறேன் இதுல பிரதானமான தடை கொடுவாரு விஷயம் கல்யாண விஷயம் அறுபது வருஷத்துக்கு முன்னால இந்த பெரும்பான்மையின் நாட்டுல நாங்க அந்த தர நோமலா பார்த்தாலும் இப்ப கூட எயிட் நைன் பெர்சென்டேஜ் அது எப்படி எ வீதம் முஸ்லிம் நாட்டில் எங்கட அப்பா அம்மா கோயம் பேசி மார்க்கெட்டோம் எடுத்து அறுபது வருஷம் என்ன நடந்து கண்டாலும் இந்த எல்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு குழு ஒரு சாபாரண ஒரு மட்டத்தில் ஒரு குழு இதையும் இப்ப நாங்க உலக சொல்லுறோம் மார்க்கத்தை மாற்றாதீங்க உலகத்தை மாத்துங்க ஏலா இல்லன்னா அவங்க என்ன சரி நினைப்பாங்க சிஆசி சிறுவர்பாது நிலம் இது என சரி செல்லும் யூனிசெஸ் எங்களை செல்லும் சீட் எங்களே குறை செல்லும் அதே போலது பெண் உரிமை தந்தம் குறை செல்லும் எனவே நாங்க கொஞ்சம் இதை மாற்றோம் இப்படி எங்கள் இல்ல எங்கள் இல்ல நீங்க விலங்கிக்கோங்க பெரும்பான்மை சகோதரர்கள் எங்கள்கிட்ட கோணம் பண்றாங்களோ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசு கொடுக்கறாங்க இது இஸ்லாத்துல இல்ல இதை மாத்து சரியுமா நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் செய்வாங்க இப்ப கவர்மெண்ட் அறுபது வருஷம் உரிமை தண்ணீர் கர சுத்தமாய் போயிரு பெருமாள் கிட்டா போல இந்த விஷயம் பொதுமக்களுக்கு வெளியாவது கிட்டா போல இந்த விஷயம் பொதுமக்களுக்கு வெளியாவ பாத்து உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்த மக்களை திசை திருப்பறத்துக்கு ஒவ்வொரு அரசாங்கம் பெட்ரோல் அரபு நாடுகள்ல கவர்மெண்ட்ல ஏதாவது மக்கள் வேலை செய்ய கூட புட்பால் இது ஒவ்வொரு நாட்டுல அரசாங்கம் செய்து மக்களை டைவர்ட் பண்ண இதே மாதிரி அறுபது வருஷ உரிமை கொடுக்கப்பட்ட இதை மாத்துங்க மாற்ற அறிஞர்கள் சொல்றாங்களே இதுலாத்துக்கு மாற்றம் என்று அப்படி ஒன்று மாத்துங்க மக்கள் கீதாம இந்த விஷயம் கொஞ்சம் வெடிச்சு வெளியே வர போல சக்கள் ஒரு கருத்தை கேட்டாங்க ஆட இருக்க தேவையில்ல மாட இருக்க தேவையில்ல ஒவ்வொரு ஊர்ல அதை திட்டம் தள்ளிய கொஞ்சம் பூனையாரு நாயாரு தெளிப்பா இப்போ பொதுமக்கள் விளங்கிப்போங்க ஆரம்பத்தில் நிறைய டப்ல மாற்றி பாட்டு மாதிரி உங்களுக்கு என்ன நடக்குது எல்லாம் வந்த செய்தி உள்ள வெளியா வேலை அடிச்சுட்டே போயிட்டாங்க சொன்ன உலமாக்கல் நாங்க சரியில்லை சச்சனையும் இல்ல அதில்லா இந்த தலைப்ப நான் பேசுவார நேரம் ஒரு ஆதிமனை கிட்ட கேட்டார் சில நாட்களுக்கு முன்னால் அது பேசுறது சர்வதேச சட்டத்தோடு பிரச்சனையே இல்ல எங்களுக்கு நல்லா இருக்கிறான் அப்படி பிலா தேக்காய் வளர்த்தேக்காய் பிரச்சனை இல்ல எவனுக்கும் பயன் கூட தேவையில்ல தனியத்துக்கு நான் இதோட பின்னால் முன்னால சொல்ற நீங்க முடிவெடுங்க போச்சா இல்லையா ஆட்டாதவர்கள் போனா இல்லையா அவலீசார் என்ன சொன்னா அவனுக்கு மார்க்கும் தெரியுமா அவ என்ன செய்ய மை செய்யா குத்தம் இல்லையா அவனுக்கு அவ்ளோதான் தெரியும் இவங்க வந்து பெண் உரிமை மீறக்கூடியவங்க ஒதுக்க பாக்குறாங்க எங்களை நீங்க பாதுகாங்க அவனுக்கு என்ன தெரியும் மூத்த தெரியாது அவன் பார்த்தா இதுலுக்கு கழுதை கைப்பற்றியதான் எரும மாத பாட்டு படிக்க தள்ளி கழுதை போட்டு இதே மாதிரி வந்து சொன்ன செய்ய பழந்துச்சா ஒரு வெப்சைட் நீங்க முறைப்படி நாங்க கல்யாணத்தை எடுப்போம்ல இல்ல தீப படியா சரிம்மா இப்படி ஒரு நடக்கிறது பொதுமக்கள் விளங்கிக்கோங்க கவர்மெண்ட்ல வெப்சைட் தொடர்ந்து சண்டை போட எங்களுக்கு இவங்க உள் காட்டி விட்டாங்க நீங்க உள்ளியால சண்டை குடிங்க அங்க நடக்குது அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல வீடியோல ஆடியோல டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இதுவரைக்கும் கண்ணியக்குரிய கணவான்டே மூணு விஷயத்தை சொல்ற சுருக்கமா கொசுபான்ற மூணு விஷயத்தை சொல்ற ஒன்று இஸ்லாம் சொல்லுது ஒரு பொம்பளை கல்யாணம் முடிக்கிற மலிக்கார நீக்கோணம் எழுபது எண்பது வயசு ஆட்கள் நீக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில் பாத்திருப்பீங்க கல்யாணம் வேண்டாம் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க யார் வரணும் பொண்ணு வந்தது இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா ஒரு சகோதரர் பேசுறார் முழு உலகத்துக்கும் இந்த வீடியோ போகுது எப்படி பேசுறார் ஒரு பொங்குல எங்க ஊர்ல இருந்தாங்க கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் இல்ல மாப்பிள்ள விட்டுட்டு போயிட்டா ஒரே ஒரு பொம்புல புள்ள இருபத்தஞ்சு வருஷமா கடையா சுட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இப்ப கல்யாணம் முடிச்சு குடுக்கலை பார்க்கல கல்யாணத்தை எல்லாரும் புள்ளையோட வாப்பா எங்க வாப்பா இல்ல நாணப்பாம்பு எங்க நாணப்பம்பு இல்ல அப்ப புள்ளையோட நாணப்பாம்பு எங்க அவங்களும் இல்ல அப்ப பாப்போம் கல்யாணம் முடிச்சு தரையில யார பேரும் ஆம்பிளோட கூட்டிட்டு வாண்டாங்களா சிலோன்னு இப்படி நடக்குமா எத்தனை கதை கேட்டிக்கிறோம் அதுக்காண்டு இப்படிமா கதை செல்றேன் இது யார்கிட்ட சொல்றாங்க அந்நியவங்க அப்ப இந்த பொங்கலை பேச எந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணுமே ஏவான்றாங்களே என்று சொல்லி ரோட்டுல போற அப்படியே பேசுறாங்க ரோட்டுல போற கூப்பிட்டு ஒரு ஐநூறு ரூபா கொடுத்து சொன்னாங்களா எந்த புள்ளையிட கல்யாணத்தை நடத்திவிங்கன்னு சொன்னாங்களா எப்படி எங்கட உங்க பாருங்க நடத்தி வைண்டாங்க இதை பேசுறது ஒரு லாயர் லப்பாய் சிப்பா இல்ல இத பேசுறது ஒரு லாயர் சொல்றா ஐநூறுவா குடிச்சிட்டாங்க நடத்தி வை அப்ப அவன் யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தன் ஐநூறுவா குடுத்த சரி வந்துட்டானா நிம்பது இல்லாத வேற வாய் செல்ல வழியாகும் நான் கல்யாணத்தை இப்ப கல்யாணம் நடத்தி வேண்டு இவ்வளவு அநியாயம் நடக்குது ஸ்ரீலாங்க இவ்வளவு வாப்பா இல்லாத கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு வருஷம் கல்யாணம் பேச போல குடும்பத்துல எப்பருமே கல்யாணம் முடிச்சு கொடுத்தா வராங்க இல்லையா ஊர்ல ஒரு ஆம்பளை வந்து சொந்தத்துல ரோட்டுல போற ஒருத்தனை கூப்பிட்டு ஐநூறு ரூபா கொடுத்து கல்யாணம் நடத்தினார் இப்படி சிலவரில் நடக்கிறேன்னா இல்ல கதை இப்ப கேள்வி வைக்கிறாங்க டிவியில கேள்வி வைக்கிறாங்க எல்லா ஜாதியும் கதையாப்பை சுட்டு வளர்த்த ஒரு உம்மைக்கு உரிமை இல்லையா அந்த புள்ளைய உமா கல்யாணம் முடிச்சு கொடுக்க விலகதான் என்னது அப்ப நிக்கா மஞ்சள் உண்மை வந்து நான் முடிச்சு தான் உரிமை இல்லையா மனசாட்சி யோசி பேசுங்க யோசிங்க ஒரு பெரும்பான்மை தகோதரன் இப்ப போலீஸுக்கு போயிட்டு கேஸ் அந்த வாசித்தான் சொன்னா நாம் நாம் பதினெட்டு வயசா வளர்த்த குள்ள எனக்கு அனுபவிக்கலாமா பாதுகாப்பு வந்து பெண்களுக்கு அநியாயம் செய்றாங்க நல்ல விளங்குங்க இது விஷுவாய் கொண்டிருக்கிறது அந்நிய மக்களுக்கு மத்தியில் இன்னொரு கேள்வி பங்களாதேஷ்ல ஜனாதிபதியாக பொம்பளை இருந்தா பாகிஸ்தான் ஜனாதிபதியாக இருந்தா ஒரு காலியார்கள் காலி கோட்ல பொம்பளை குரான் வாரியம் ஆதாரம் அது பங்களாதேஷ்ல இருந்தவர் பங்களாதேஷ்ல மால்டீவ் இருந்தவங்க அவங்க எத்தனை இஸ்லாமு இருந்துச்சு பாகிஸ்தான் அவளுக்கு ஏன் பொங்கல காலியால் இஸ்லாத்துல இல்ல இஸ்லாம் என்று பார்க்க வாங்க சமூக சட்டத்தை பாருங்க நம்ம பாதுகாக்கும் நான் கேக்குறேன் இங்க உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீலங்காவில் நடக்குது சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கு வெட்கப்படக்கூடிய ஆதாரம் கண்ணியத்துக்குரிய கனவான்களே இதுல நீங்க பின்னணு என்ன வரிக்கும் பின்னணி என்ன வரிக்கும் சொல்ற விரகு பொதுவாக உலக வரலாறு பிறட்டி பார்த்தால் படிக்கிற புள்ளை நீங்கிறதால சொல்ற உலகத்துல நாங்க ஆதாரப்பூர்வமாக காட்டோம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருஷமாக ஏழாயிரம் வருஷமாக பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் உலகத்தில் இரு முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் உலகத்தில இயற்கையாக நல்ல அமைக்க எந்த சாம்ராஜ்யமாக இருந்தாலும் அவங்க சட்டம் இருக்கும் கடவுள் சட்டம் ரெண்டாவது நாட்டு சட்டம் எப்ப நேற்று இந்த ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் அப்ப அந்த மக்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா சிலை வழங்கக்குரியவர்களாக இருந்தாலும் நாட்டு சட்டமும் இருக்கும் கடவுள்ட்டம் அதாவது இருக்கும் என்றாலும்த சட்டம் சட்டம் படித்த குழந்தை கிறிஸ்துக்கு முன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் சைனால ஜூட் என கூடிய மன்னனுடைய ஜூட் எஃபயர் என்பார்கள் ஜூட் சாங்ராஜ் சாம்ராஜ் நடந்துச்சு ஜூட் பெரிய வரலாற்ற படிச்சுட்டு பேசுறோம் தெரியுமா கவலை அறிஞ்சு ஒரு நோயர் பேசுற நாம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதே மாதிரி தொத்தி போட்டு ஜாடி மார்க்கம் பேசுவாங்க அது பெரிய தவறம் மௌலி மாவட்டம் மார்க்கம் எங்களுக்கு மார்க்கம் தெரியும் படிக்கிற புள்ள விலங்கிக்கோங்க நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாள் வருஷத்துக்கு முன்னாங்க ஜூட் எம்பையர் சைனால பெரிய சாம்ராஜ்யம் ஆனால் அந்த சீனர்கள் என்ன திரும்ப செஞ்சாங்க ஜூ சாம்ராஜ்யத்துக்கு சில சட்டங்கள் இருந்துச்சு அதே நேரத்தில் அவங்களோட வரலாறுகளை யூஹாங் கடவுள் அதுக்கு பொறுத்தால் சாம்ராஜ்யம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால கடவுள் நம்பிக்கை வைக்க வராங்க இன்றைக்கும் உலகத்துல ஆத பெரிய அறிவாளி என்று நாங்க சொல்றோம் ஜபனி அப்படிதானே ஜப்பான் டெக்னாலஜியில எவ்வளவு முன்னேறாலும் நாடு எவ்வளவு முன்னேறாலும் அவன் கோயில் அவன மத நம்பிக்கை பாதுகாக்கப்பட்டு வருது சைனா உலகத்துல அமெரிக்கா போன்ற பொருளாதாரத்துல போட்டி போடக்கூடிய நாடு அந்த டெக்னாலஜி இந்த வருஷமும் நீங்க பாருங்க மக்கள் எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் அவங்க மதத்தை ஒட்டுக் கொடுக்கல இவ்வளவு டெக்னாலஜி உள்ள நாட்டிலையும் சைனா வல்ல இருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் அவங்களோட மத நம்பிக்கை அவங்க விட்டுக் கொடுக்கல கண்ணியத்துக்குரிய கனவான்களே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு சிமு நான் சொல்லிவாரி எந்த இறங்கினாங்க நினைக்கவான நூறு ரூபாய் வாசிச்சு பேசுறோம் நீங்க வாங்க இருநூறு வருஷத்துக்கு முன்னாலே உள்ள புத்தகங்களை வெச்சு கொண்டு பேசுறோம் உலமா நினைக்கவாங் அகநாசனு ஆட்சி பிரிட்டிஷ் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் வணங்கி வந்தாங்க இன்னும் ஆதாரப்பூர்வமாக இன்னும் அவர்களுடைய அடையாளங்கள் இருக்குது என்பார்கள் இந்த சாம்ராஜ்யத்தில் சாம்ராஜ்யம் இவர்கள் வணங்கி வந்தார்கள் இன்னும் இருக்குது இந்தியாவிலும் ரோம் பெரிய சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன ரோம சாம்ராஜ்யம் அலெக்சாண்டர் இருந்தாலும் சாம்ராஜ்யமா இருந்தாலும் சில கடவுள்களை கடைசி மட்டும் வழங்கி வந்தாங்க உலக வரலாறு சொல்றது ஏழாயிரம் வருடங்களுக்கு மேலால் உலக மக்கள் பெரும் பெரும் சாம்ராஜ்யங்கள் நடத்தினவங்களும் ரெண்டு விஷயம் இருந்துச்சு ஒன்று மத நம்பிக்கை ரெண்டாவது நாட்டு மக்களுடைய கோட்பாடு ரெண்டும் நடக்கும் எஸ்லாம் வருமோ அதாவது அந்த மதத்துக்கு பிரச்சனை வருமோ அவங்க முதலாவது மதத்தை தூச்சிக்கொள்வாங்க ரெண்டாவது நாட்டு சட்டம் அவங்களோட பெரிய சாம்ராஜ்யம் இதே வர்த்தல இஸ்லாம் வருது இஸ்லாம் வருது கண்மணிஸ்தலம்ல அலை வசலம் அவர்கள் என்ன செய்யறாங்க மதினாக்கு போயிட்டாங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஆரம்பமாகுது விஷயம் இப்படிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரெண்டாவது இந்த நேரத்துல கூட கண்மணி சமமாக வாழை வசனம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை செய்து கொண்டு செல்வார்கள் எப்ப இஸ்லாமும் நாட்டு நிலமையும் முட்டுப்படுதும் அப்ப இஸ்லாத்துக்கு முதலிடம் கொடுப்பார்கள் ஒரு பொம்பளை கலவெடுத்துட்டா ரசூலா சொல்லிட்டாங்க கைய வெட்ட குடும்பம் எல்லாம் மாறாங்க ரசூலுங்களா ஏன் ஆள் தாரு தெரியுமா பெரிய குடும்பம் இவட கைய வெட்டிலேங்க அந்த கோத்திரமே எங்களோட எதிர்ப்பாகும் வளர்ச்சிக்கு சிக்கல் ஆயிரும் ஏதாவது நாடு மாறி ஊராக இருந்தாலும் ஆட்சி அகட சின்னொரு பகுதி ஒரு சிறிய குடும்பம் களவெடுத்திக்கிது கைய வெட்டா குடும்பமான போயிடும் அந்த குடும்பம் எதிர்த்து நிக்கும் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போமா இப்ப ரசூல்லா சொன்னாங்க அங்கே இது பொருளுடைய சட்டம் சட்டம்லா சொன்னாங்க இருந்தாலும் நான் கையை செட்டிதான் தீர்வன் ஆட்சி வருது நாட்டில் பெரிய கலோரம் பெரிய திட்டம் தீர்த்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு கூட்டம் முதல் செஞ்சிக்கலான்னு பாக்குறாங்க நாட்டு நிலைமையா இஸ்லாமா முதலாறு சொன்னாங்க முதலாவது எங்கட பட போவும் இஸ்லாத்துல சரியத்தை இல்லாமக்கிறவன் பட்டதா முதலாவது எங்களுக்கு அப்போ நாட்டு நிலைமை அபுபத்தூர் சித்திகள சொன்னார்கள் நாட்டு நிலைமை மோட்டமாக்கி அவர்கள் மதினாக்கு வந்து எ அடிச்சு எங்களை பெண்களை கொண்டு உம் மகாபுல் ரசூல்லாத மனைவிமார்களையும் கொலை செஞ்சு அவங்கள மையத்தை தூக்கம் ஆள் இல்லாம ஓ நாய்கள் மையத்தை இழுத்துட்டு போனாலும் இஸ்லாம் இடத்தானால் பார்ப்பேன் அமீர் மோமினி நாங்க பெரும்பான்மை இதுல வேண்டு மாசம் ரெண்டு மாசம் நைல் நதி வச்சிட்டு நாடு பஞ்சம் மக்கள் வெளியே போய் பார்க்கிறாங்க நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கும் இஸ்லாம் பிள்ளை நினைக்கும் இல்லையா சொன்னாங்க, தான் பழி கொடுக்கிறது சமயத்துக்கு மாற்றமானது நாட்டு மக்கள் செத்தான நிலை செய்ய மாட்டாங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க யாருக்கு நைல் நதிநதிஜி நீ அல்லான கட்டிலையில ஓடுறேன் ஓடு லெட்டர் வந்துச்சு ஆப்ல லெட்டர் போட்டாங்க இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூறு தாண்டி இன்னமே வத்தல்ல கனவான்களே நான் உங்களுக்கு சூழ்நிலால இருந்து மூணு கலிபா வரைக்கும் காட்டிருக்கிறேன் மூணு கலிபா வரைக்கும் காட்டிருக்கிறேன் இதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் இந்த நிலைமை நிலம் எங்களோட உள்ளத்திலையும் வருவோம் நாங்க உலகத்தை வாழும் சொல்லல நீங்க வந்து இட்லாத்துக்கு மாற்றமான விஷயத்த அதாவது நிபந்தத்தை செய்யுங்க பொதுமாக்கள் சிவா இருக்க ஒரு வாகனம் வாங்கினா இன்சூரன்ஸ் பண்ணணும் இன்சூரன்ஸ் ஆரம் தெரியும் ஆனா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அதுலயும் பத்தி உழுது என்றாலும் நாங்க பண்ணுவோம் கவர் சட்டம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்து போங்க இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் சொன்னால் அடுத்த இன்சூரன்ஸ் எடுக்க வாங்க சரியா தெரியாது ரெண்டு மூணு நாள்ான் வெள்ளிக்கிழமை நான் அது ரூ எல்லாம் தம்பு போலே திருமா போகாது நாங்க சொல்ல வீட்டுல சொல்லுவோமே இது நிட்பந்தம் ஆனா அவன் தண்ணியத்துக்குரிய கனவான்களே இப்பேசி நிலைமை யோசிச்சு பாருங்க அதை சுற்றி நாங்க அவங்கள மாதிரியே போவோம் என்றா எவ்வளவு அநியாயம் கொஞ்சம் மனசாட்சி தன்யத்துக்குரிய கனவான்களே நல்லா விலகிக்கோங்க குறிப்பா வாலிபர்கள் இந்த படிக்கிற புள்ள இழந்தாரி புள்ளைக்கெல்லாம் சரியான ஆசையோட இருக்கின்ற இதை கண்டதெல்லாம் எகுதி பார்த்ததெல்லாம் எகுதி நெனைச்சதெல்லாம் எகுதி உங்க பார்க்கலாம் இது எகுதி இதை எகுதி இழந்தாரி புள்ளியை பேசவே இல்லையா இலுமினேட்டி இலுமினேட்டி அஞ்சவர் ஆறவர் ஒரு பயான அளவருக்கு கேட்க ஒரு வெப்சைட் செய்ய செல்றாரில மேனேஜர் மாவட்டம் சுண்டலுக்கு நிக்க நேரமும் இல்ல உள்ள வேலையும் இல்ல மாதிரி அப்ப என்ன செய்வீங்க உங்களோட பயான துண்டு துண்டாவா வெட்டி போடுவோமா அப்ப அகவும் இல்ல முலையும் இல்ல நாட்டுல நாலு பிரச்சனை வந்து தான் முடியும் ஏ புருக்கு ம்சவர் பாது சகோதர்களே நீங்கேத்துக்கு நினைக்கலும் கொஞ்சம் பண்ணி போவே போகத்தானும் நான் ஆரம்பத்துல சொன்னேன் நிப்பந்தம் என்றா கவரல அவனே தாரான் உங்கள இஸ்லாமிய மொழிக்கு எப்படி கல்யாணம் செய்யறேன்னு கொஞ்சம் செல்லுங்களே என்று அப்ப நாங்க சரியத்தை முழுக்க வைக்கிற வைக்கத்தானே தெரியுமா வச்சுக்கிற நாட்டுல சில பேஸ்பர்கள்லையும் சில பேர் புத்திஜீவி என்று உட்கார்ந்து கொண்டு என்ன பேசுற தெரியுமாக்கள் இன்னைக்கு இதை தீர்ப்பு கொடுக்கிற மௌலி மருத்துவம் நாங்க பேசுவோம் அதுக்கு வில பொம்மிக்க பாப்போம் அநியாயம் எங்க செஞ்சு இந்த பதினேழு பேர் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு போட்டதே பதினேழு அது ரெண்டா பிரிஞ்சு ஒன்று இருக்கிற முக்கியமான உடம்பாக்கள் மூணு பேர் நான் பொதுமக்கள் விளங்கிருக்கோம் சொல்லுார்ரிய இது டாக்டர் நினைக்கிற அவர் சொல்லுறார் செய்வோம் அடுத்தது மதனியாவுடைய பிரின்சிபல் அவர் சொல்றார் சொல்லுவோம் நீடம் சில மூணு கோள்களே உலமா சொல்றாங்க இசுலாத்திற்கு ஜனாதிபதி சட்டத்தரண தேர்தலில் சொல்ல விரும்பல சொத்து பாரதால உட்கார்ந்து சொல்றாங்க இஸ்லாத்த செய்வோம் லாயர்ஸ் மாதிரி சொல்றாங்க இஸ்லாத்த செய்வோம் டாக்டர் சொல்றாங்க இஸ்லாக்க செய்வோம் அடுத்த சைட்ல குறைக்கில் மூணு சிங்கள ஆளுக்கள் எதை பேசதுக்கு எதை பேசதுக்கு இஸ்லாத்துல கல்யாணம் பாபரை கூட்டிட்டு வந்த மாதிரி வேலை இஸ்லாமியாவில் நடக்குது நீங்கள் அங்க இங்க ராஜா விலகி துவாலை வேண்டிய டைம் அல்லா கிடா கேட்க வேண்டிய டைம் உங்களுக்கு எல்லாம் இந்த உள்ளியாவ காட்டி திருப்பூட்டிக்கிற மறுபடியும் அப்ப அது எங்க அதுரப்புமார் இல்ல அப்ப மார்க்க சட்டம் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற நீங்க செய்யுங்க ஒரு ஒரு மனுஷப்பணோடு சரியா நான் நிறைய படிச்சவங்க உங்கள்ட்ட கேக்குற இந்த டாக்டர் இருக்கிறீங்க நானும் ரெண்டு அகரகுமாரும் சேர்ந்து நான் ஒரு புக் கொண்டு இருக்கிறேன் இந்த மருந்து செய்யற முறப்பிலோ நீங்க என்ன காட்டில் அடிக்கிறீங்க அது மூக்கில் அடிக்கணும்னு பேசுற மூக்குல செக் பண்ண உடனே நாலு ஆட்டோ டிரைவர் என்ன இன்ஜினியரும் இன்ஜினியரும் இதெல்லாம் ரெண்டு கம்பெனியை கட்டி மூணு சேர்ந்த இந்த மணி சிமேன் எக்ஸாம் வரை போல மலைக்கும் போவாத கொஞ்சம் பேர் பாடல் நடத்துறாங்க இதுக்கும் சம்பந்த மலைக்கின் பள்ளிக்கு போகாத இதோ பொது நான் குரான் சொல்லல ரெண்டு சைட்ல ரெண்டு புக்ஸ் அடுக்கிறேன் ஒரு சைட்ல கொர்வான் இன்னொரு சைட்ல சட்ட புத்தகம் I cannot suffer. Human rights. Then the sonords and Sutta там. Quran has said, and one of the Senhor. It takes all six people to come worry, you're allowed to come I tinham all right here Allahün eh 2020 Yibbiri alay salathal Rasool Allah Prophet Marsh liar நத்தனான கழுவாத சட்ட புத்தகத்தை சரியா இப்போ ஒரு கூட்டம் சட்ட புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க நீங்க முடிவு எடுங்க எந்த அரசு கவலை என்று சொன்னால் யாரோட ஆலிமாம் அவர் பேசுறா இஸ்லாமிற்கு தானே ஒரு நாளும் மனித உரிமைக்கோ செல் உரிமைக்கோ அல்லது சிறுவர் உரிமைக்கோ பாதிப்பு உண்டாக்காது பட்டன் வந்த இக்கலாச பட் பண்ண போறான்னு அம்சம் பட் ஆனாலும் இன்னைக்கு எங்கட ஸ்ரீலங்காவில் உள்ள மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் மே இலங்கை விவாகரத்தின் சட்டத்தை இதுலீங்க முடிச்சு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சிறுவன் பாதுகாப்பு நிலையங்கள் ஏற்றுக்கொள்ளாது பெண் உரிமை சபை ஏற்றுக்கொள்ளாது எனவே ஒரு நாலு இப்படி செல்லிருக்காது அம்போ மௌனவியம் பேச அப்ப வந்து வச்ச தரிசமா அப்படி இல்ல விளங்கிக்க சொல்லுது நீங்க முடிவெடுங்க எத எடுக்கிற சரியன் இந்த ஒரு டாக்டர் ஒரு சோம் இல்லாம அப்படி ஒரு டாக்டரா எடுத்து சட்டி பாக்குறாங்க நூல கமைய வைக்கிறாரு நூலை பிடிச்சி திருக்குற கண்ணிய கனவான்களே இங்கே நாங்க இஸ்லாத்தோ அளவு சோல் எது முஸ்லிம்களுக்கு அளவு போல் கொரான் உலக எந்த சபையும் வரட்டும் அதை கொரானோட வச்சு பார்க்கணும் குரானுக்கு ஒத்து வருஷம் சட்டத்தை தான் இதுமா பவுண்டேஷனை பார்த்துட்டு நூல வளர்ச்சம் மாதிரி ஐசிய நாட்டு சபையில சட்டத்தோட சேர்த்துட்டு கொரான வளர்ச்ச பாக்குறோம் தனியத்துக்குரிய கனுவான்களே ஒரு விஷயம் நல்லா நிலங்குங்க நிறைய பேருக்கு மீடியாக்கள் என்ன சொல்லி வச்சு உலகத்துல நேர்மையா பேசுற மனிதர்கள பெண்களிட உரிமையை பெண் உரிமை சபை உரிமையை பாதுகாக்கிற சர்வதை பாதுகாப்பு நிலையம் இவத்தான் உலகத்துல பாதுகாக்கிறவங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நான் பகிரங்கமா சொல்றேன் ஐக்கிய நாட்டு சம உருவாக்கினதே இஸ்லா தலிக்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல சுருக்கமா சொல்றேன் பிரிட்டிஷ் ஒரு பிரேரண போனாடு என்ன தெரியுமா இஸ்ரேலுக்கு தனி நாடு தேவை இஸ்ரேலுக்கு தனி நாடு தேவை இப்ப அடுத்த வருஷ தெரியுமா ஐக்கிய நாட்டுப ஆயிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு தேதி ஐக்கிய நாட்டு சபை உருவாகுது பிரிட்டிஷ் சொல்லுது அடுத்த வருஷம் ஐக்கிய நாட்டு சபை உருவாகுது நாற்பத்தி நாலுல சொல்லுது நாற்பத்தி உருவாகுது நாற்பத்தி ஐக்கிய நாட்டு தமிழ் உருவாகி முதலாவது செஞ்ச வேலைன்னு தெரியுமா ஒரு வருஷத்துல அதே மாதம் நாற்பத்தி எட்டுல ஐக்கிய நாட்டு தமிழ் உருவாதினா அதே ரெண்டு வருஷத்துல மே மாசம் பதினாலாம் தேதி இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி பெலஸ்தீன்ல இருந்து புடுங்கி கொடுத்துச்சு சரிம்மா இன்னைக்கு இருக்குது ரேடியோலையும் டிவியிலையும் பச்சை பச்சை எடுத்துறாங்க இவனு உலகத்துல இல்லையோ தெரியாது எங்களுக்கு பொறுவாய் இல்லன்ற உங்களுக்கு சுத்தமாக இல்ல போல விலங்கு நல்ல யோசிங்க இஸ்லாமிய சட்டத்தை ஐக்கிய நாடு அதாவது மனித உருந்தை மீறலோட மாறுது எனவே இதை செய்யப்படாது என்று நாங்க சொல்றோமே அண்ணா பாதுகாப்பு முன் வைக்கிறேன் அண்ணா போறோம் சொல்லுறான் தவறுபா உங்களுக்கு சக்தி இருந்தா ஒன்னோ ரெண்டோ மூணோ நாலோ முடி ஆனா நீதியா போங்க வசதி இல்லாட்டி ஒன்றோடு ஐக்கிய நாட்டின் மனித உரிமை சென் உரிமை சபை முடிச்சிட்டு இரண்டாவது முடிச்சா மூத்தோல்ட சொத்தை எல்லாம் போயிடும் அப்ப அவளுக்கு அந்நியாயம் நடக்கும் எனவே இது முறை இல்ல செலோன் புத்தி ஜீவிகன் மூத்தோண பாத்ததுக்கே வழி இல்ல அவன் ரெண்டாவது முடிச்சா அன்யா என்ன நான் சொல்றேன் சொல பார்த்து தம்பாய் செருப்பை போற ஐ தாண்டி பள்ளியே மூடுறான் பள்ளிக்கு செருப்பு களவெடுத்து வர ரெண்டு பேர் செருப்பு கலவெடுப்பான் தான் பள்ளிலேக்கு ஒரு லட்சம் ஏன் பள்ளியே ஊடுற பாரு தூங்கிதான் அதுல தூங்கிட்டு இல்ல செய்ய அதுக்காண்டி பள்ளிய மூட இழுமா அந்நாட்டு ஒன்று ரெண்டு உருவாங்க செய்யும் மெத்த உமா கடிக்கிற புள்ள வைக்குதா இல்லையா அதுக்காண்டி புள்ள பெட்டு போட வரும் இல்ல மூச்ச கொண்டாட்டியை பார்க்க வழியில் இரண்டாவது கொண்டாட்டியான் எனவே இந்த சட்டத்துக்கு நிறைய சட்டங்கள் நாங்க போடணும் இல்ல உரிமை சபையில இதை வெறுப்பாங்களாம் நான் பொதுவாக உங்களுக்கு தெரியுமா ஈராக்கு அமெரிக்கா நிறைய பேர் அடிச்சு வந்தாங்க எண்பத்தி எட்டு இருந்து அடிச்சிட்டே வந்தா அதுல லாஸ்டா கடைசி பீரியட்ல அடிக்கிற நேரம் அப்போ உரை பெண் ஒரு ஜெயில எங்களோட நூத்தி பத்து பொம்பளை பிள்ளையில கொண்டு பேசி போட்டான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நூத்தி பத்து பொம்பளை பிள்ளையையும் கற்பணிச்சு போட்டான் நூத்தி பத்துல அதிகமான பெண்கள் ஆகினாங்க கற்பிணி ஆகினாங்க ஒரு பொம்புல எழுதி எப்படி தெரியுமா சர்வதேச உலமாக்களே நான் ஒரு பசுவா கேட்கிறேன் எனக்குள்ள ஒரும்பன் போ நால சுக்கமா சொல் நால ஆம்பளை மாப்பள்ளவத்துல தூம்ல கட்டி தலைய பணிக்க கூடாது தலைய செவத்தோட கெட்டி வச்சுட்டு விடிய விடிய மாறி மாறி என்னைய மோத்தப்படுத்தின மாட்டான் முட்டிருக்கிறாள் நான் எந்த மோத்தோட பேச என் மாப்பிள்ளையும் நான் என்ன செய்யற யாராவது உலகத்துல ஒரு ஆலயம் இல்லையா என்ன தற்கொலைக்கு அலால் என்று பத்து வாத்துக்கு இப்ப இவன் இந்த பெண் உரும எங்க போச்சா ஐக்கிய நாட்டு இவன என்னத்திய சட்டம் டிமோஷன் அவனை வருஷம் ஒரு வருஷம் எனக்கு என்னோட நூத்தி பத்து புள்ளி எனக்கு அதே நாயர் கொண்டே அவனுக்கு மூணு வருஷம் ஜெயில் ஒரு வருஷம் இந்த கலத்தினாங்களா பேசுறத்து வாங்குற இங்கிலாந்து படிச்சுட்டு வந்துட்டு நான் பொதுவாக உங்களுக்கு நாங்க பத்துவ தாங்க அவ்வளவு வேதனை படுத்துறாங்க அதுக்கிட்ட நாங்களும் எங்கட புள்ளையோட களத்தினு கொள்றதுக்கு ஐக்கிய நாட்டு சம்பவம் மனித உரிமை பெண்கள் உரிமை சிறுவ உரிமை என்ன தெரிஞ்சு மேன்மார்ல வெட்டி பள்ளி தானா இன்றைக்கு மட்டும் இல்ல ஆயிரத்தி எட்டு நூற்றி ஐம்பதுலேருந்து வெச்சுறான் இதுவரைக்கும் ஒன்றும் களத்தல்ல ஒன்றும் செய்யல கணியசுரவனு நீங்க முடிவெடுங்க இதெல்லாம் சொல்லுது உனக்கு நாலு கல்யாணம் முடிக்கலாம் அவன் அவன் தமிழ் செஞ்சு அவன் தான் இவன் சொல்றான் இதுலாம் சொல்லல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இதுதான் வயசு சொல்லல வயசு சொல்லல எந்த மூலம் விற்கிற இல்ல புள்ளையோண்ட அப்படித்தானே அஞ்சு வயசு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறா நீங்க உட பிள்ளைக்கு பத்து வயசுள்ள சில ஊர்ல பெரிய கோடிக்கு வர கேட்டா முடிச்சு கொடுப்பீங்களா அப்ப அவன் பாப்பாவே இல்லை இஸ்லாம் சொல்ல வயசே இஸ்லாம் மனித தன் உள்ள முஸ்லீம் பாப்பாவும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க செய்யல ஒத்தன் ரெண்டு பேர் தான் நிறைய நடக்குது பாப்பாவை கொண்டு நாங்க பாப்பாவை கொண்டோம் நீக்கிறான் பிள்ளைய மோசம் படுத்தினோம் நீக்கிறான் உண்மைக்கு சுடு தண்ணி ஊற்றினோம் நீக்கிறான் இது பெண்களுக்கு நடக்கூடிய அநியாயம் என்று என்ன நடந்து ஞாபகமான எனக்கு ஞாபகமான பேர் ஒரு துண்டு உடுப்பில்லாமத்த பெண் உரிமையண்டு போட்டு உலகத்தில் உள்ள மத நம்பிக்கைகள் இல்லாமாக்கப்பட்டு கொஞ்சம் விளங்குங்க சல்வான் குஸ்தியா நல்ல விளங்குங்க இதுவரைக்கும் எழுதிக்கிறாங்க ஒரு எவுதி நசராணியும் எழுதில எங்கட நபராணி எழுதினா சல்மான் முழு உலக நாட்டுக்கும் ஒரு ஆணியும் புடுங்கலாம் போச்சு அவருடைய மீடியா ரைட் ஆகும் பேச்சு உரிமையா இங்கிலாந்து கூட பேசி வச்சுக்கொண்டாங்க கை வைக்கப்படாது இப்ப நாங்க பேசுறோம் எங்களுக்கு பிரச்சனையுமில்லை விலங்கு தான் என்ன நடக்குது பங்களாதேஷ் சொன்னார் இஸ்லாம் பெண்களை கற்பளிக்குதுல பொங்களை அநியாயம் செய்து என்றால் விபச்சார மார்க்கால் முஸ்லீம் நாட்டில் இருந்து கொண்ட சொல்றாள் அவளுக்கு கைதை கேலாம் வேண்டாம் மனித உரிமை இங்கிலாந்து அமெரிக்கா கேட்டு பாருங்களுக்கு நம்பர் கொடுத்து நீங்க பாருங்க சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிக்க அதே ஒரு முஸ்லீம் அப்படி ஆறு வாய்ஸ் பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறேன் இல்ல அதுக்காக பொருவான கட்டத எங்களுக்கு போட சின்ன பத்தி பேசுற இந்த யூனிசெப் எமெரிக்க போடுற மாதிரி நம்பர் குடுத்து வச்சிக்கிற வாப்ப ஜெயில ஜாடிய பேசுவோம் கணக்குல காத்துறோம் நான் கேட்கிறேன் இதுக்கு நீங்க விருப்பம் நீங்க இந்த பொங்குள்ள உலக அழகுராணிய போட்டு அம்மனமா வைக்கிற பெண் உரிமை சதையும் இந்த சின்ன பிள்ளைக்கு வாப்ப அடிச்சா வாப்பா புள்ளை கடிச்சா ஜெயில் வாப்ப கடிச்சா சிறுவன் பாதுகாப்பு நிலையம் ஜாதி நல்ல இந்த சங்கம் சொல்லுதான் அவங்க என்ன சாரி நினைப்பாங்களே சொல்ற இஸ்லாத்த கொஞ்சம் இஸ்லாத்தை கொஞ்சம் சொல்லுது நம்ம பொதுமக்கள் உங்களுக்கு உங்களை பாசுற உங்களுக்கு வலி காதல் வைக்காம பொம்பளை கல்யாணம் முடிக்க மாணவ ஆம்புலர் எப்படி மக்கள் எவ்வளவு மனுஷன் எவ்வளவு கூட இருந்தாலும் ஆனா பொம்புல என்ன கூத்து போட்டாலும் ரெண்டு பேர் பலகை கொண்டாங்கன்னு வேணும் ஆம்பிளர் ஏமாற்றப்படுற கூடிய பொம்பளை ஏமாற்றப்பட்டு கூட ஆம்புலர் ஏமாற்றப்பட்ட இவனுக்கு பிரச்சனை இல்லை பொம்புல ஏமாற்றப்பட்ட அவள் அரங்குல இருக்காங்க செய்யும் கண்ணி இழந்தவன் கவர்மெண்ட இது பெரிய அநியாயம் எங்க சில பேர் பேசுறாங்க சில பேருட் கிஸ்தாது ஒத்தாமாவும் பேசுறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா என்ன சொல்றான்னு தெரியுமா இது நான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் ஒரு பொங்குளைக்கு உரிமை இல்லையா அவட படியோ என்ன யோசி அனைத்தையும் தெளிவா அப்ப நீங்க அனைத்தையும் சொல்ற மாதிரி பதினோரு காய் ட்ராவலி தாய் இந்த வித்திர தோந்துட்டு அது சொல்லுறதுக்கு நான் அனைத்தையும் நான் கேக்குறன் யோசிங்க ஒவ்வொரு பொம்புலக்குள்ளேயே யோசிங்க இந்த காலத்துல இருக்கிற தொடர்புகளுக்கும் நீங்க மறுக்கிறீங்க நாங்க செல்வாக்குறதுல வந்து பேசல கண்டது எல்லாம் கிளாஸ்ல எல்லாம் அச்சாரம் நடக்குது தானே எங்கட ஊழல் பயன்றிக்கிறேனத்துக்கு கல்யாணத்துக்கு தான் பயன்றிக்கிற சிக்கலாவிடும் உமா பாப்பா புள்ளைல கொஞ்சம் கொண்டோல் பண்ற கண்டனோட பழனா கல்யாணத்துக்கு சைலட்சம் வர புள்ள கொஞ்சம் பயங்க சொல்லுற சட்டம் கவர்மெண்ட் குடுத்திருக்கிறேன்னு தெரியுமா அது பொம்பளைக்கு அநியாயம் எப்படியா ஒரு ஆதி பேசுறார் நிக்காய் என்பதும் வியாபாரம் மாதிரி பொம்பளை என்பது வியாபாரம் மாதிரி ஒப்பந்தம் ரெண்டு பேரும் சைன் பண்ண இஸ்லாத்துல செல்வீங்க அந்த காலத்துல சைன் இப்ப நீங்க நாலுல எட்டு முடிப்பாங்க இன்னைக்கு பொதுமக்கள் என்ன சொல்லப்போது கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க பொதுமக்கள் விரும்புக நாட்டுல என்ன நடக்குறது கவர்மெண்ட் உமா அப்பா முடிச்சு கொடுத்தா பரவாயில்ல அதை விட அவலும் நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு புள்ள இன்னொருத்தன்னோட பலவு உம்மா அப்பா ஒருத்தர பாக்குறேன் புள்ள என்ன சொல்லும் நான் பலவீனத்தை விட நீங்க பார்த்தது நல்ல மாப்பான்னு சொல்லுமா அவர் கஞ்ச அடிச்சா அப்படி இருந்தாலும் மனம் பத்துவாரு மாவா தின்றாலும் மாவா தின்றாலும் நல்ல மனசு என்று காதலு கண்ணில் பலவி கொண்ட புள்ளி ஒன்று கிட்ட போய் உங்களோட வாப்பா ஒரு சட்டத்தை சொல்றாரு நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு முடித்தேயும் சாட்சிக்கு வர தேவில்தா எங்களை கல்யாணமாயுமா இல்லையா இத கவர் நேரம் சில டிஸ்ட்ரிக்ட் இந்த தலைவர்களும் இருக்கிறாங்க நான் சொல்றது பொதுமக்கள் நீங்க விளங்குங்க நான் சொல்றது சரியா தெரியாது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு ஞாபகம் சிலர்கள் எப்படி பேசினாங்க தெரியுமா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய கொம்புல புள்ளையோட கட்டாயம் எங்கட ஆம்புள புள்ளல் பேசணுமா கேள்வி பாத்தீங்களா யூசுப் அல் பர்வாதி என்று ஒரு அறிஞர் இருக்கிறாராம் அவர் சொன்னாராம் இல்லாட்டி அவர் சொன்னாராம் உங்களோட நாட்டில் சிறுபான்மை மக்கள் ஒவ்வொரு முஸ்லீம் கொனியம்மார் குட்டியலோட பேசல் நாட்டில் அந்த குட்டியல் மத்த ஜாதி கொடியமாரோட பல வீடும் அகப்பூன் வரறை குடும்பம் அகப்பூன் வரரை குடும்ப என்னது மத்த ஜாதியோட போறதை விட எவரை ஜாதியோட போட்டுமே அது சுத்தி சிலோன் மாடி நாட்டுல கட்டாயம் ஆங்குள பொடியமார் பொங்கல புள்ளியோட பேசணுமா பொங்குள புள்ளையென் பஸ் அனுப்புற நீங்க வாப்பமா புரியமா இதுக்கு நான் கேட்கிற புரிய படிச்சு முக்தி என்னது போன்ற நாடுகள் என்ன சொல்ற கேம்பஸ் படிச்சு கொள்ளவான நாங்க இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை நடத்திட்டு போன கிளாஸ்மேட் கூப்பிடுறோம் இவங்க ஏழாம் தோக்குள்ள நீ என்ன ஆம்பளை இல்லையா கிரிக்க பாதுகாக்காம என்னோட ஆங்க அவங்களோட போக இல்லாட்டி என்னோட புரிய ரெண்டு பேரும் பல உரத்துக்கு இறந்த அடிப்புல இருந்து பத்து ரூபாய் கொடுத்தாங்க இப்ப பத்து ரூபாய் குடுத்தீங்க உங்களோட உங்களோட இக்கத்துக்கு முடிச்சுக்கோங்க நான் கேட்கிறேன் இது அரசாங்கம் அங்கீகரிச்சால் நல்லா விளங்கிக்கோங்க ஒவ்வொரு வார்த்தமாகவும் நினைக்க ஆனா உங்களோட தம்பினுடைய அடிச்சு சொல்லிடுமா எந்த முழுக்க முழுக்க இருந்தே பாய் பள்ளியில கூப்பிட்டு எத்தனை அத்து அடிக்கிறோம் நாங்க எத்தனை அத்து அடிக்கிறோம் இப்படி இருந்தே ஓடி போறோம் பாஞ்சி போற நடத்திருந்தா நீங்க நீங்க முடிச்சுக்கோங்க அப்படிங்கறை கனவான்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை சில பேருக்கு யாரும் நடக்குது இல்ல என்ற கவலை சில பேருக்கு அது கவலை கிரிக்கெட் கவலை டிவி கேம் கவலை எத்தனையோ கவலை கொஞ்சம் உம்மத்தை பத்தியும் கவலைப்படுங்க நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் இது என்னளுக்கு செய்யலாது எங்களுக்கு ஒன்றும் பேசாது நல்லா விலங்கிக்கோங்க நல்ல விலங்கிக்கோங்க இது படிச்சவங்க அதாவது பதவியில உள்ளவங்க செய்ய வேண்டிய வேலை பதவியில உள்ள ஜெமியத்துலமா எல்லாரும் சேர்ந்து செய்ய பார்த்தா படிச்ச கொஞ்சம் பேர் இப்படி பிளாக் பண்றாங்க அதுக்கு சில பேர் என்ன செய்யறாங்க அதை தடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம் நான் ஏன் இவ்வளவு சின்ன தெரியுமா எங்களுக்கு ஒன்றும் ஒரு வேலை செய்யலும் உங்களோட தொழுகையில ஒரு ரெண்டு சொல்லுங்க வருஷம் என்னோட முன்னோர்கள் பாதுகாத்து சட்டம் ஸ்ரீலங்கால பாதுகாக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சட்டம் அழிய பார்க்குது பாவம் மார்க்கம் தெரியாதவர்கள் தனக்கு மார்க்கம் தெரிஞ்ச பேர்ல ஏந்தோ உங்களோட சொத்துகள் அழிக்க பாக்குறாங்க அவங்களோட மட்டும் இல்ல என்னோட ஒவ்வொருத்தருடைய குடும்பம் மானத்துக்கு இல்லாமக்க பாக்குறாங்க நீங்க ஒவ்வொரு சொல்லுங்க பொறுப்பு இந்த தீன நீ பாதுகாரு எங்களோட பெண்களை நீ பாதுக்காரு ஏதோ சமயத்தை நீ பாதுக்காருங்க அல்லா போதுமானவன் தெரியாம செஞ்சிருந்தால் அல்லா அவங்கள மன்னிப்பான் தெரிவுபடுத்துவான் தெரிஞ்சு செய்திருந்தால் அவங்களுக்கு கூலி அல்லாவே அதுக்கு போதுமானவர் கொஞ்சம் மனசு கெடுங்க அல்லா இருந்து ஐசர் பேசின எனக்கும் கேட்டு உங்களுக்கும் தெளிவையை சந்தர்ப்ப